நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் நம்ம வேர்க்கடலை சட்னி செய்ய தேவையான பொருட்கள் வேர்க்கடலை அரைக்க புலத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் தூரு ரெண்டு ஸ்பூன் பச்சை மிளகாய் மூணு புளி ஒரு துண்டு உப்பு ருசிக்கிறப்ப கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சிறுதளவு பெருங்காயத்தூள் வரி சீட்டுக்கே எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பாத்திரத்தில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் பச்சை மிளகாய் போட்டு அதை வதக்கிப்போம் அப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம் வேர்க்கடலையை வறுத்த வேர்க்கடலாக இருந்தால் அதை போட்டு சூடு பண்ணிப்போம் அப்படிலாம் வறுத்துப்போம் நல்லா வறுத்துட்டு தேங்காய் துருவலையும் போட்டு வறுத்துடுவோம் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த சூட்லேயும் மேலே வந்து புளி ஒரு துண்டு வச்சுருவோம் வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஆறினதும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுவோம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு நல்லா அரைச்சிடுவோம் வச்சிட்டு அப்புறம் ஸ்டவ் பற்றி ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் குறைஞ்சும் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு அதில் போட்டுருவோம் போட்டு கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் அது போய் போட்டு அந்த சூட்லேயே பொறிஞ்சிடும் அதை எடுத்து அதை வேர்க்கலை இந்த சட்னியில் இந்த தாளித்து அதை சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வேர்க்கடலை சட்னி தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்